அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டை நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவள்திசை மனுவில் என சிந்தனை தலைப்பு வேலை எளிதான வேலைகளை நிகழ்த்தி காட்டுவது எல்லாருக்கும் சாத்தியம் மணர் கேணிகளை குழந்தைகள் கூட முடியும் கடினமான வேலைகளை செய்து முடிப்பதில்தான் சாதனை அடங்கியிருக்கிறது வேதனை வேர்கள் பூக்கும்போதுதான் சாதனை மலர்கள் சாத்தியமாகின்றன பலரால் நன்கு உழைக்க முடியும் ஆனால் சின்ன தடங்களுக்கே சிலர் சிரித்து விடுவார்கள் தடைகளின் அளவை காட்டிலும் முயற்சியின் அடர்த்தி அதிகமாக இருந்தால் அப்போதுதான் அந்த பணி பண்பாடு நிறைவேற முடியும் திட்டமிட்டு பணியாற்றுவதிலும் அனைத்து புலன்களையும் அந்த பணியிலேயே குவித்தலும் அவசியம் அவ்வாறு முழுமையான அர்ப்பணிப்புடன் நம்முடைய வேலையை செய்தால் அது தோல்வியடைந்தாலும் தேய்ந்து விடாமல் மீண்டும் மீண்டும் நாம் அந்த பணிகளை செய்யும்போது அது வெற்றி பெறும் அறிவியல் உலகிலும் வர்த்தக நிறுவனங்களிலும் இப்படிப்பட்ட தொடர்ந்து முயற்சிகளே தொடுவானத்தை எட்ட வைக்கின்றன சிந்திப்போம் செய்யும் வேலையில் நம்முடைய செயல்களை சாதனினுக்கோடு வெளிப்படுத்துவோம் நன்றி